ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அமாசோமவாரவிரதத்தினுடைய பெருமைகளை பார்க்கக்கூடியதான சந்தர்ப்பத்தில் விரட்சங்களுடைய பெருமையை விரட்சங்களுடைய தேவையை பவிஷ்யோத்தரபுராணம் ஒரு சரித்திரம் மூலமாக நமக்கு காண்பிக்கிறது அத்தனை விர்சங்களிலேயும் தேவதைகள் வாசம் பண்ணுறா அப்படின்னு இந்த சரித்திரம் சொல்கிறது தேவதைகள்தான் விரட்சங்களாக ஆவிர் பவிச்சார்கள் அப்படின்னு பவிஷ்யோத்தர புராணம் காண்பிக்கிறது அந்த சரித்திரத்தை நாம் பார்க்கிற பொழுது புரா பிரம்மாதோ தேவாக சர்வே விஷ்ணு சமாசிரித்தா அபிரச்சன் தேவதேவேஷம் ராட்சசை பீடிதாஸ்வயம் மகர்ஷிகள்கிட்டே நமஸ்காரம் பண்ணி கேட்டார்கள் முன்னொரு காலத்தில் பிரம்மா இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி தேவதைகளிடத்தில் இந்த லோகத்தை கொடுத்தூ தேவதைகள் கிரகங்கள் வசத்தில் இந்த லோகத்தை கொடுத்தூ நிர்வகித்து வந்தார்கள் லோகத்தை அந்த சந்தர்ப்பத்தில் இராட்சசர்களினாலே மிகவும் பீடிக்கப்பட்டார்கள் இந்த லோகத்தை நல்ல முறையில் நடத்த முடியல செம்மையாகவும் சுபிக்ஷமாகவும் நடத்த முடியாமல் இராட்சசர்களுடைய இடையூறுகளுக்கு ஆளானார்கள் கதம் பவேச்ச தச்சாந்தி அஸ்மாக்கம் வத நிச்சிதம் இந்த சிரமங்களிலிருந்து தேவதைகள் எப்படி மீண்டார்கள் யார் தேவதைகளுக்கு அனுகிரகம் செய்தார் அப்படின்னு கேட்டால் அதற்கு பதிலாக மகர்ஷிகள் பிரம்மணாது புராசா சர்வே தேவாச வாசவா மிளித்வ சர்வேவீத்தே பிரம்மாணம் வாக்கியமன் பிரம்மா தேவத்தைகள்கிட்ட கொடுக்க தேவதைகள் இராட்சசர்களுடைய இடிஜோறுகளுக்கு சொல்ல முடியாமல் திரும்பவும் பிரம்மா கிட்டையே போய் தேவதைகள் சொன்ன பிரம்மன் சர்வாதிக்கோ ருதிரா கர்த்தும் தத் தரிசனம் தேவை கச்சாமோ பவதா இந்த ராட்சசர்களுடைய இடையூறுகளிலிருந்து நாம் தப்பிக்கணுமானால் ராட்சசர்கள் சம்ஹாரம் பண்ணப்படணும் சம்ஹாரம் பண்ணப்படணுமானால் சம்ஹாரமூர்த்தியாக பரமேஸ்வரன் ருத்ரந்தான் இருக்காருன்னு வேதம் நமக்கு சொல்கிறது ஆகினாலே நாம் அனைவருமாக சேர்ந்து பரமேஸ்வரனை போய் பார்ப்போம் அப்படின்னு தேவதைகள் பிரம்மாவிடத்தில் சொல்ல இதீந்திராதிவச்சுவா சர்வதேவ புரோகமாக பிரம்மா கைலாசமகமத்து சர்வதேவகரைர்விரத அப்படியே செய்வோம் பரமேஸ்வரனை போய் நாம்ல பார்ப்போம் அப்படின்னு பிரம்மா அத்தனை தேவதைகளையும் கூட்டிக் கொண்டு கைலாசத்திற்கு வந்து சேர்ந்த சிவத்வாரம் சமாசாத்திய தேவா சர்வேபிசம் அதிர்ஷ்டத்தை துவாரபால சிவச்சாபியரே ஸ்திதா கைலாசத்தனுடைய வாசலுக்கு வந்தால் கதவு மூடப்பட்டிருக்கு துவாரபாலகர்கள் அங்கே இல்லை ஆகையினாலே கதவு வேறு சாத்தியிருக்கு இப்போ எப்படி உள்ளே போகிறதுன்னு தேவதைகளுக்கு புரியல் கந்தவியம் வா நகந்தவியம் அஸ்மாபிஹ் சிவசன்னிதௌ பராவர்த்தியாதவா ஸ்வஸ்மின் ஸ்தானே கந்தவியமேவவ வா இப்போது மேற்கொண்டு என்ன பண்ணலாம் கதவு சாத்திற்கு துவாரபாலக்காரர்களும் இல்லை கதவ நாம திறந்துன்னு உள்ளே போனால் அது கௌரவப்படாது நன்னா இருக்காது இல்லை திரும்பவும் நாம் வந்த வழியை பார்த்துன்னு போகிறதா மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு யோஜனை பண்ணிகிட்டு இருந்தா ஏவம் சிந்தயமானே ஸ்திரைஹி நாரதா முனிசத்தமாக புராதிருஷ்டோ தேவபிருந்தை ஸ்தமூச்சு பிரணதாச்சயே நாரத சுவாமி அங்கே வந்து சேர்ந்தார் நாரதசுவாமி தேவதைகள் அனைவரையும் பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணி வரணும் வரணும்னு கூப்பிட்டார் உடனே தேவதைகள் நாரத சுவாமியை பார்த்து சொன்னார் முனே வேதவிதம் சிரேஷ்டா ப்ரூஹி பிரஷ்னம் சுஷோபனம் கிம் கரோதி மகாதேவா கந்தவியம் வா நவாந்தரே நாரதா கதவு சாத்தியிருக்கு கதவை திறந்துன்னு உள்ளே போகிறதா துவாரபாலக்கர்கள் வேறு இல்லை எப்படி இப்போது நாம் தகவலை தெரிவிக்கிறது உள்ள போகிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோஜனை பண்ணிகிட்டு இருக்கோம்னு நாரதசுவாமிகிட்ட தேவதைகள் சொன்னார் அப்போது நாரதசுவாமி சொன்னார் சந்திரனாசதூ தேவிரஸ் கிரகாத் தாத் கஷின் மகாவினோம் சம்பவிஷியம் கரோதி சிவச்சேதி பிரனோஹியன் தாவிதோ நீங்கள் ஒரு முக்கியமான காரியத்திற்காக பரமேஸ்வரனை பார்க்கணும்னு வந்திருக்கேள்னு தெரியிறது ஆனால் கதவு சாத்தியிற்கு பரமேஸ்வரனை பார்க்க முடியல இது ஒரு வினம் இடையூர் இதற்கு என்ன காரணம்னா நீங்கள் அங்கேருந்து நேரம் பார்த்து கிளம்பணும் ஒரு பெரிய காரியத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் பண்ணணும்னு கிளம்புறோம் அப்படின்னா நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்து கிளம்பணும் நினச்ச உடனே கிளம்பப்படாது நீங்கள் கிளம்புற பொழுது தாராபலம் சந்திரபலம் இல்லாத சமயத்தில் நீங்கள் கிளம்பிட்டு அதனால தான் உங்களுக்கு விக்ரம் வந்துடுச்சு மகா மகா விக்னம்னால் விக்னம்னா இடையூறு மகா விக்னம்னால் இது நிவர்த்தியே ஆகாத இடையூறு நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் முன்னாடி தகவல் சொல்லாமல் போனால் கதவு சாத்தியிருக்கு வாசலில் செக்யூரிட்டி இல்லை காலிங் பெல் அடிக்கலாம்னா கரண்ட்டும் இல்லை இப்படி ஒரு ஸ்திதியில் இருந்தால் என்ன பண்ணுவோம் குழம்பி நிற்போம் அது போல் ஆயிடுத்து அதற்கு காரணம் நாரதசுவாமி தாராபலம் சந்திரபலம் இல்லாத சமயத்தில் நீங்கள் கிளம்பினதினாலே தான் இந்த மகா விக்னமானது நான் நினைக்கிறேன் பரமேஸ்வரன் இந்த சமயத்தில் தியானத்தில் இருக்க அந்தர்தியானமாக யோக நிஷ்டையில் பரமேஸ்வரன் இருக்கக்கூடியதான சமயம் ஆகையினாலே இந்த விக்னம் போகிறதுக்கு நாம் பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு நாரதசுவாமி சொன்னார் அந்த வாக்கியத்தை கேட்டவுடனே இந்திரன் சர்வதேவ துகாநாண்டாம் நாசகர் தா திவஸ்பதி மைய கத்தே கதம் நாசா தேவத்தாம் பஷி விபீஷாய தேவா பலானு அகரோன் முனி இந்திரன் சொன்னார் தாராபலமில்ல சந்திரபலம் இல்லேன்னு சந்திரன பெருசாக சொல்றீனார்தா எங்கள் கூட சூரியன் வந்திருக்க சூரியன் யார் கிரகநாயகன் நவகிரகங்களில் சூரியன் முக்கியமானவர் அப்போ அத்தனை கிரகங்களும் சூரியன் சொன்னபடி கேட்கணும் சந்திரனும் சூரியனுக்கு உட்பட்டு வரார் சூரியனே எங்களோட வர்ற பொழுது சந்திரன் தாராபலம் சந்திரபலம் பார்க்க வேண்டியது இல்லை ஆகினாலே நாம் இப்போ உள்ளே போனால் இந்திரன் இதேந்திர வஜஸ்ருத்வா வியாக்குலோபோன் கதம் அத்வச்சனம் சத்தியம் பவிஷ்யத்யத வஜ்ரிணி அத்தியமத்வச்சனம் சத்தியம் எதிசீகிரம் பவிஷ்யதி நாரதசுவாமி சொன்னார் நான் நினச்சது என்னென்னா இப்போது விக்னமாக இருக்கு இடையூறாக இருக்கு அதனால திரும்பவும் போயிட்டு அப்புறம் ஒன்று நாள் வருவா வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஆனால் இந்திரனான உங்களுடைய எண்ணம் கதவை திறந்துன்னு போவோம் தேவதைகள் நம்மளை ஒன்று ஏன் உள்ளே வந்தேருன்னு பரமேஸ்வரன் கேட்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் பரமேஸ்வரன் என்ன நினைக்கிறாருங்கிறது நமக்கு தெரியல பரமேஸ்வரனுடைய சித்தப்படி இங்கே நடக்க போகிறது என்ன நடக்கிறதுங்கிறத பார்ப்போம் அப்படின்னு நாரதசுவாமி ஏவம் சஞ்சிந்திய மனசா தூஷ்ணீம் பூதோ முனீஸ்வரஹா பேசாமல் இருந்துருவோம்னு நாரதசுவாமி மேற்கொண்டு பேசலை பேசாமல் இருந்துட்டேன் உடனே இந்திரன் என்ன பண்ணினா உள்ளே போகிறதுக்கான ஏற்பாடை பண்ணுவோம்னு ஒரு காரியம் பண்ணி தான் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்